அவர்களின் இருபுறமும் மக்கள் சிந்தார்கள் அங்கே செத்த சிறிய காதுடைய ஒரு ஆடு கிடந்தது அதை நெருங்கி காதை பிடித்து தூக்கி உங்களில் யார் இதை சில திருகங்களுக்கு விலைக்கு பெறுவதை விரும்புகிறீர் என்று நபி சொல்லு வானிசல்ல நாங்கள் விரும்ப எங்களுக்கு எந்த தேவையும் நாங்கள் என்ன செய்வது என்று கூறினர் இந்த ஆடு உங்களுக்கு பயன்படும் என விரும்புகிறீர்களா என்று மீண்டும் நபி சொல்லாஹு அணிகி வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுவின் மீது சத்தியமாக உயிருடன் அது இருந்தாலும் குறை உள்ளதாகவே அது உள்ளது எதற்கு பயன்படும் என்று கூறினர் அல்லாஹுவின் மீது சத்தியமாக இந்த ஆடு உங்களிடம் மதிப்பற்றதாக இருப்பதை போல் அல்லாஹுவிடம் மதிப்பற்றதாக இந்த உலகம் உள்ளது என்று நபி சொல்லு அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஒன்பது ஐந்து ஏழு